நமது நற்றினை வானொலியின் பொது அறிவுக்குவியல் வணக்கம் மார்ச் ஐந்து இரண்டாயிரத்தி இருபது பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து ஆனி நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குடரஸ் இரண்டு மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ள இந்திரா நர்மதா நதியில் கட்டப்பட்டுள்ளது மூன்று தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியா முழுவதும் எத்தனை உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளை பிரதமர் தொடங்கி வைத்தார் இரண்டு வெனிசுலாவின் தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் 3. நிமர் உற்சவ் விழாவை எந்த இந்திய மாநிலம் கொண்டாடுகிறது நன்றி மீண்டும் சந்திப்போம்